வணக்கம் நட்டினியின் நித்தம் ஒருமுத்து என்று திரு மெருவின் அவர்கள் எழுதியுள்ள ஈஸ்ட்மெனின் முயற்சி என்ற கட்டடையிலிருந்து சில பகுதிகள் முயற்சியினால் முன்னேறியவர் அவர் பிறந்தது ஏழை குடும்பத்தில்தான் அதிகம் கல்வி கற்க முடியவில்லை படிக்க வசதியில்லை என்றவுடன் சோர்ந்து விடவில்லை வேலைக்காக பல இடங்களில் அலைந்தார் பல படிக்கட்டுகளை ஏறி இறங்கினார் வங்கி ஒன்றில் வேலை கிடைத்தது அந்த வேலையில் இருந்தால் முன்னேற முடியாது என்று தோன்றியது உடனே அங்கிருந்து விலகினார் படம் பிடிக்கும் தொழிலை கற்றார் புதுவகை படம் பிடிக்கும் கண்ணாடியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பி அது பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அவருக்கு கிடைத்த குறிப்பை கொண்டு ஆராய்ச்சியை தொடர்ந்தார் அதன் பயன் படம் பதிக்கத்தக்க ஒன்றை கண்டுபிடித்தார் ஆனால் அது கோடை காலத்தில் பயன்பட்டது குளிர்காலத்தில் பயன்படவில்லை இதனை கண்டுமென் மனம் தளரவில்லை அதனை அபிவிருத்தி செய்வதற்கான ஆராய்ச்சியில் மீண்டும் ஈடுபட்டார் ஈடுபட்டிருந்த போதுதான் படம் பதிக்கத்தக்காலை கண்டுபிடித்தார் இந்த கண்டுபிடிப்பு படம் பிடிக்கும் தொழிலில் மாபெரும் புரட்சியை உருவாக்கியது இதற்கு இடையில் எடிசனின் நட்பு கிடைக்கவே இருவரும் கலந்து ஆராய்ச்சி செய்து செல்லுலாய்டு என்னும் படம் பிடிக்கும் தாளை கண்டுபிடித்தனர் இதுதான் சினிமா தொழிலுக்கு மீண்டும் ஆராய்ந்து படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்து அதனை அபிவிருத்தி செய்தார் அவர் செய்த கோட் கேமரா உலகம் எங்கும் பரவியது அவருக்கும் புகழை கொண்டு வந்து சேர்த்தது இவர் மட்டும் எப்படி முன்னேறினார் விடாமல் முயற்சி செய்தார் வெற்றி பெற்றார் தாமஸ் ஏழ்மையில்தான் பிறந்தார் வளமான வாழ்வு பெற நல்ல வேலையில் சேர்ந்து கொள்ள அமெரிக்காவிற்கு சென்றார் அங்கு அவருக்கு கிடைத்த வேலை பத்திரிகை விற்பதுதான் இந்த தொழில் பசியை தணிக்க உதவியதே தவிர பணம் சேர்க்க உதவவில்லை வேறு ஊருக்கு சென்று விவசாயத்தில் ஈடுபட்டார் அந்த ஊரின் தட்ப வெப்பநிலை அவர் உடல் நலத்திற்கு ஊறு விளைவித்தது மீண்டும் நண்பர்களிடம் கடன் வாங்கி ஒரு கடையை தொடங்கினார் அந்த கடைக்கு லிப்டன் என்று தன்னுடைய பெயரையே வைத்தார் விளம்பரத்தால் பொருள் விற்பனையை பெருக்கலாம் என்பதனை கண்டறிந்து அதன்படி செய்து பெரும் பயன் அடைந்தார் அவருடைய வியாபாரம் விருத்தியடைந்தது நண்பர்களிடம் வாங்கிய கடனை அடைத்தார் அடுத்த வீதியில் இன்னொரு கடையை திறந்தார் பொருட்களை வாங்கி விற்பதால் அதிக லாபம் அடைய முடியாது என்று கண்டறிந்து தானே பொருட்களை உற்பத்தி செய்ய திட்டமிட்டார் விரைவில் பல தொழிற்சாலைகளை உருவாக்கினார் இலங்கையில் தேயிலை தோட்டங்களை வாங்கினார் இங்கிலாந்தில் பழத்தோட்டங்களையும் வாங்கி பழங்களை பயிரிட்டு விளையும் பொருட்களை செம்மைப்படுத்தி பெரிய அளவில் விளம்பரம் செய்தார் அதன் பயன் அவருடைய பொருட்கள் அதிகம் விற்பனையாகின அப்போது அவருடைய கவனம் தேயிரை மீது திரும்பியது மக்கள் விரும்பி குடிக்கும் பானமாக மாற்றிவிட வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கி செயல்பட்டார் அவருடைய செயல் நல்ல பலனை தந்தது தேநீரை விரும்பிக் குடித்தனர் நாளடைவில் காலையில் எழுந்ததும் தேநீரை குடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிவிட்டார் இன்று உலகம் முழுவதும் அவருடைய பெயரால் தேநீர் குடிக்கப்படுகிறது லிப்டனின் முயற்சி அவருடைய செய்கையில் வெளிப்பட்டு முன்னேற்றம் பெற முடிந்தது தன் பெயரை அனைவரும் உச்சரிக்கும்படி செய்துவிட்டார் குடிசையில் பிறந்த இவரை கோடீஸ்வரர் ஆக்கியது முயற்சிதான் இதுதான் புகழையும் பெயரையும் பெற்றுத் தந்தது முயற்சி மட்டும் செய்யாமல் இருந்திருப்பின் இவர் ஏதோ ஒரு மூலையில் எவருக்கும் தெரியாமல் வாழ்ந்தும் மறைந்து போயிருப்பார் அதனால் வாழ்வின் வெற்றி வனப்பும் பெற வேண்டுமானால் நாம் முயற்சி செய்தாக வேண்டும் முயற்சியே வாழ்விற்கு முடிசூட்டவல்லது அந்த முயற்சியை எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்தால் வெற்றி பெற முடியும் என்பதனை அறிந்து கொண்டால் வெற்றியுடன் வாழ இயலும் நாம் செய்யப்போகும் வேலை செய்வதற்கு இயன்றதுதான் என்ற முடிவுக்கு வர வேண்டும் செய்ய முடியாது என்று நம்பும் ஒன்றை செய்ய துணியக்கூடாது அப்படி துணிந்தாலும் அதில் நாம் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கும் காரணம் செயலின் வெற்றிக்கு அவசியமானது ஆற்ற இயலும் என்ற நம்பிக்கைதான் இதுதான் முயற்சிக்கு நல்ல வழிகாட்டும் நன்றி வணக்கம்